எனக்குடியில் உதவியது அனுபவம் என் நண்பனுடன் முதல் முதலில் ஷிர்டி போன போது ஏற்பட்டது ஆகும் நானும் எனது நண்பனும் முதல் முதலில் பாபா தர்சனத்துக்கு சென்றோம் நான் பூனா வரை ரயில் மூலமாகவும் அங்கிருந்து பஸ் மூலமாகவும் சிற்டி சென்றோம் நாங்கள் ஷிர்டியில் பஸ் ஸ்டாண்டில் நிலையத்தில் வந்து இறங்கி வேறு என்ன செய்யலாம் என்று எங்கு செல்ல வேண்டும் என்றும் எங்கு தங்குவதற்கு இந்த லாட்ஜுக்கு போக வேண்டும் என்றும் ஒன்றும் தெரியாமல் திகைத்து திகை இருந்தோம் அப்பொழுது ஒரு நபர் முப்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் நெத்தியில் விபூதி குங்குமம் தரித்து தெய்வீகமாக தெரிந்தார் அவர் நேராக எங்களிடம் வந்து நான் உங்களை நல்ல நோட்டில் சேர்த்து விடுவதாகவும் தரிசனம் செய்ய உதவுவதாகவும் சொன்னான் மேலும் நான் அவர் எங்களுக்கு சாய் கோவில்்பக்கம் அல்லது கொஞ்சம் தள்ளி தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்ய செய்வதாகவும் சொன்னபோது நாங்கள் சாயிபாபா கோவில் பக்கமே தங்க வேண்டும் என்றும் சொன்னது அவர் ஒரு மூணு சக்கர வாகனத்தை ஏற்பாடு செய்து நேராக கோவில் பக்கம் இருக்கும் ஒரு லாட்ஜின் ரூம் கிடைக்க கூட்டி சென்றார் அந்த லாட்ஜு முதலாளி எங்களுக்கு எவ்வளவுதான் எவ்வளவு நாள் தங்க வேண்டும் என்று கேட்டபோது நாங்கள் மூணு தினம் என்று பதில் சொன்ன கேட்டு அவர் உடனே ஒரு நாளைக்கு எழுநூற்று ஐம்பது ரூபாய் வாடகை தருவதாகவும் வாடகை தரு தர வேண்டும் என்றும் ஒரு தினத்திற்கு பிறகு ரூம் வாடகை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார் அந்த அளவுக்கு அதிகமாக வாடகை என்று தற்போது சொல்ல முடியாது என்றும் சொல்வதை கேட்டு எங்களை அழைத்த அழைத்த நபர் உங்கள் இங்கே தங்க வேண்டாம் என்றும் நாம் வேறு வசதியான லாட்ஜில் ரூம் ஏற்பாடு செய்வதாகவும் கூறி எங்களை இன்னொரு லாட்ஜுக்கு அழைத்து சென்று நல்ல வசதியான ரூம் அதிகமாக வாடகை இல்லாமல் ஏற்பாடு செய்து கொடுத்தார் நானும் என்னுடைய நண்பரும் முதல் மாடியில் ரூமை வசதியை பார்த்து கீழே திரும்பி வந்து பார்த்தபோது அந்த நபரை எங்கும் காணவில்லை நாங்கள் அவருக்கு அவர் செய்த உதவிக்கு தன்மானம் கொடுப்பதாக இருந்தோம் ஆனால் அவர் எங்களுக்கு நல்ல முறையில் ரூம் ஏற்பாடு செய்து சொல்ல சொல்லாமல் கொள்ளாமல் மறைந்தது எங்களுக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் உழம்பியதை பார்த்த லோஜ் உரிமையாளர் எங்களை பார்த்து நீங்கள் குழம்பு இருப்பது தெரிகிறது இங்கு இருக்கும் எல்லா நபர்களையும் எனக்கு தெரியும் இப்பொழுது கூட வந்தவரை நான் முன் பார்த்ததே இல்லை நீங்கள் முதல் முதலில் ஷிடி கோவிலுக்கு வருவதானால் உங்களை உங்களுக்கு உதவுவதற்காக சாற்றால் ஷிர்டி பாபாவே தான் கூட வந்திருத்தவர் நீங்கள் மிகவும் பாக்யம் செய்திருக்கிறீர்கள் பாபா அனுகிரகம் உங்களுக்கு என்றென்றும் இருக்கட்டும் என்று அவர் சொல்லி கேட்க கேட்க என் கண்களில் பக்தி பரசமாக நீர் வழிந்தது நீங்கள் பாபாவை முழுமையாக நம்புங்கள் அவர் என்றும் நமக்கு துணை புரிவார் சந்தேகமில்லாமல் ஷிர்டி பாபா நமோ நமகா நமோ நமகா நமோ நமகா